வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி இருநூற்றி பதிமூன்றாவது செய்திச் சேவை செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் நீதிமன்றத்தை அவமதித்த வழக்கு தொடர்பாக ஹெச் ராஜா மீது எட்டு பிரிவுகளில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் செங்கோட்டையில் விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு நீக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது பெட்ரோல் குண்டு மற்றும் கல் வீசிய பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி பற்றாக்குறையால் இரண்டு அழகுகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் இருபது மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் ஆயிரத்தி பேரை இலங்கை ராணுவத்தினர் விரட்டியடைத்தனர் அப்போது அவர்கள் மீனவர்களின் வலைகளை அறுத்தறிந்ததால் மீனவர்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக ஆட்சிகளை வீழ்த்த திமுக தலைமையில் கூட்டணி அமைப்போம் என மதிமுக மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரின் விடுதலைக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது உதகமண்டலம் கேத்தி இடையே இயக்கப்படும் சிறப்பு மலை ரயில் சுற்றுலாப் பயணிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது சிக்கிம் மாநிலத்தின் முதல் விமான நிலையத்தை வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஐம்பது சதவீத சம்பள உயர்வு வழங்கப்படும் என நிதியமைச்சா் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளாா் நாட்டில் தீவிரமான நெருக்கடி நிலை அமலில் இருப்பதை போன்ற சூழல் நிலவி வருவதாக மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தலின்போது அரசியல் கட்சிகள் கறுப்பு பணத்தை பிரயோகிக்கின்றனர் இதனை தடுக்க இந்திய சட்டங்கள் போதுமானதாக இல்லை என தலைமை தேர்தல் ஆணையர் ஒ ராவத் தெரிவித்துள்ளாா் ஆன்லைன் மூலம் நடந்த விமானப்படை அதிகாரி தேர்வை ஹேக்கிங் செய்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் கேரள முதல்வர் பினராயி விஜயன் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்று விட்டதால் வெள்ள பாதிப்பு நிவாரணப் பணிகள் முடங்கிவிட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்குள் இந்தியர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்படுவர் என இஸ்ரோ தலைவர் திரு சிவன் தெரிவித்தார் விமானத்தில் கொசுக்கள் இருந்ததாக பயணிகள் கொடுத்த புகாரை அடுத்து இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு ஒன்று புள்ளி மூன்று ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கிய மங்குட் புயல் அடுத்ததாக சீனாவின் தெற்கு பகுதி நோக்கி நகர்ந்து வருகிறது இதனால் சீனாவில் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சிரியா நாட்டின் டெய்ர் அல்சுர் மாகாணத்தில் அமெரிக்க ஆதரவு பெற்ற குர்து படையினருக்கு எதிராக ஐ பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபது பேர் உயிரிழந்ததாக சிரியா மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது மோசடி குற்றச்சாட்டு காரணமாக நைஜீரியா நாட்டின் நிதி அமைச்சர் கெமி அடியோசன் பதவி விலகியுள்ளார் அவரது ராஜினாமாவை அதிபர் முகமது புக்காரி ஏற்றுக்கொண்டுள்ளார் பிரேசில் நாட்டில் கத்தி குத்துக்கு ஆளான அதிபர் வேட்பாளர் கருத்து கணிப்பில் முன்னிலை பெற்றுள்ளார் மெக்சிகோ நாட்டின் கரிபாட்டி சுற்றுலா தலத்தில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் நான்கு பேர் பலியானார்கள் ருவாண்டாவில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த எதிர்கட்சி தலைவர் விக்டோயிரா இங்க யாரும் எதிர்பாராத வகையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் உள்ள ஹிந்து கோவில்களில் மிருகங்களை பலியிட தடை விதிப்பதற்கான சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் வெயிட்டிங் பீரியடை குறைப்பதற்காக பலினோ காரின் உற்பத்தியை மாறுதி சுசுக்கி நிறுவனம் அதிகரித்துள்ளது இணைய பயன்பாடு வேகமாக உயர்ந்து வருவதால் இந்த ஆண்டு மின்னணு வர்த்தகம் இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக உயரும் என இணையம் மற்றும் மொபைல் போன் கூட்டமைப்பான மதிப்பிட்டுள்ளது மத்திய அரசு நடப்பு கணக்கு பற்றாக்குறையை கட்டுப்படுத்த ஏற்றுமதியை ஊக்குவிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது கூகுள் இன்பாக்ஸ் செயலியை மார்ச் 2019 பத்தொன்பதாம் ஆண்டு நிறுத்தப்போவதாக கூகுள் அறிவித்துள்ளதை அடுத்து வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பொதுத்துறையைச் சேர்ந்த இர்கான் இன்டர்நேஷனல் நிறுவனம் ரயில்வே விமானம் மின்சாரம் உள்ளிட்ட துறைகளில் பொறியியல் மற்றும் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது இந்நிறுவனத்தின் புதிய பங்கு வெளியீடு இன்று துவங்குகிறது விளையாட்டு செய்திகள் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டிகளில் கேரளா பிளாஸ்டர்ஸ் கால்பந்து அணியின் பங்குகளை விற்றுவிட்டு சச்சின் டெண்டுல்கர் அந்த அணி நிர்வாகத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் ஆசிய கோப்பையின் ஒரு பகுதியாக வங்க தேசத்திற்கு எதிராக நடைபெற்ற ஆட்டத்தில் இலங்கை அணி நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரியில் நடைபெறவுள்ள டாடா மும்பை மாரத்தான் ஓட்டப்பந்தயத்திற்கு சர்வதேச தடகள சம்மேளனம் கோல்டு லேபல் அங்கீகாரம் அளித்துள்ளது கைவிரலில் காயம் காரணமாக ஆசியக்கோப்பை கிரிக்கெட் தொடரிலிருந்து வங்காளதேச வீரர் தமிம் இக்பால் விலகியுள்ளார் போலந்து நாட்டில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை சரிதா தேவி வெண்கலம் வென்றார் மான்களை வேட்டையாடிய வழக்கில் தபு நீலம் சோனாலி பிந்த்ரே சையப் அலிகான் ஜோத்பூர் நீதிமன்றம் விடுவித்ததற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்போவதாக ராஜஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது வட படம் புதுப்பேட்டை போன்ற ஒரு பெயரை தனுஷுக்கு வாங்கி தரும் என்ற எதிர்பார்ப்பு வெளியாகியுள்ள நிலையில் இப்படத்தின் இசை வெளியீடு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தனுஷ் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் நடிகர் யோகி பாபு அடுத்ததாக கூர்கா படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார் சாம் ஆண்டன் இப்படத்தை இயக்க ஆண்டனி ரூபன் ஒளிப்பதிவு செய்ய உள்ளார் இப்படத்தின் பர்ஸ்ட் லுக்கை சிவகார்த்திகேயன் வெளியிட்டுள்ளார் நடிகர் ஜி பிரகாஷ் மீண்டும் த்ரிஷா இளன நயன்தர இயக்குனர் ஆர்திக் ரவிச்சந்திரனுடன் இணையும் படத்திற்கு காதலை தேடி நித்யானந்தா என பெயரிட்டுள்ளனர் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் நித்தம் ஒரு முத்து பொது அறிவுக்குவியல் பாட்டோடுதான் பேசுவேன் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நட்டினி டாட்